ீிாமூர் சுந்திரம்ைபாயம் சூத்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமா வித்தியை ஓ பார்த்தோதித नारायनेन, नारायनेन, स्वयं, स्वयं, व्यासेन யணேனாசேனித்தம் புராணமுனா மகாபார்த்தம் அமத்தஷிணீம் அஷ்ட भगवत गीते, भगवत गीते भवद्वेशिनी, भवद्वेशिनी, नमोस्तुते, கவீ நமோஸ் வியசவி ஃ அரவிந்த ஆயப்பேற்றைலூர்ணி ஜானமய தீபா ஸ்ரீமத் பகவத்கீதா சாஸ்திரத்தை பகவானுடைய அனுகிரகத்தோடு படிப்பதற்காக நாம் அதற்குரிய தியான ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு அந்தர்யோகத்திலும் மதிய வேளையிலே ஒன்பது தியான ஸ்லோகங்களில் முதல் தியான ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய மகிமைகளையெல்லாம் எடுத்துச் சொல்லி பகவத்கீதையை நமஸ்காரம் செய்கிறது உன்னுடைய கருத்துக்களை இடைவிடாது நினைப்பதன் வாயிலாக உன்னை நான் இடைவிடாது வணங்குகின்றேன் என்ற பொருள் படும்படி முதல்லோகம் அமைந்திருக்கிறது பகவத்கீதா தேவியையே தாயாக உருவகப்படுத்தி அவ்வாறு நமஸ்காரம் சொல்லியிருக்கிறது முதல் தியான ஸ்லோகம் இரண்டாவது தியான ஸ்லோகம் வேதவியாச ஸ்துதி முக்கியமாக இந்த மகாபாரத நூலுக்கு ஆசிரியரான வியாசரை பற்றிய ஸ்துதி வியாசருடைய அருமை பெருமைகளையெல்லாம் எடுத்துச் சொல்லி அவருக்கும் வணக்கம் கூறியது இந்த இரண்டாவது ஸ்லோகம் தங்களால் அவருடைய வடிவழகை வர்ணனை செய்து அவர் செய்த காரியங்களை எடுத்துச் சொல்லி மகாபாரதம் என்னும் என்னை நிறைந்த அறிவுமயமான ஒளி விளக்கு மிகச்சிறந்த ஒளி விளக்கு தங்களால் உலகத்திற்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது வியாச பகவானே உமக்கு எங்களுடைய பரிபூர்ணமான நமஸ்காரம் என்பது இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய பொருள் இந்த இரண்டுக்கும் விரிவான விளக்கங்களை சென்ற வகுப்பிலேயே நாம் பார்த்து விட்டோம் மூன்றாவது ஸ்லோகத்தை படிக்கப் போகிறோம் பிறகு அர்த்தம் தெரிந்து கொள்ளலாம் பிரபித்தய தோற்ற வேத்திரியேக்கணாயீத்தமே நம பிரபித்தய தோற்ற வேத்திரே கணையமுதிரா कृष्णाय, गीता, अमृत दुहे அமததுஹே நம भगवत गीता பகவத்கீதா சாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு உபதேசம் भगवान श्री ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை ஸ்தோத்தரிப்பதாக நமஸ்காரம் செய்வதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது भगवान श्री ஸ்ரீகிருஷ்ணனை வணங்குகிறது இந்த ஸ்லோகம் கிருஷ்ணாய நம கிருஷ்ணன்கிற சொல்லுக்கு பொருள் உள்ளத்தை பண்படுத்துபவன் கவர்பவன் என்கின்ற இரண்டு பொருள் அதற்கு உண்டு கருஷதி இது கிருஷ்ணகா ஆகர்ஷதி इति கிருஷ்ணகா ஆ சமந்தாத் கருஷதி கிருஷ்ணஹா ஆகர்ஷிக்கிறவன் சின்ன குழந்தையிலிருந்தே எல்லோருடைய உள்ளத்தையும் கவர்ந்தவன் ஸ்ரீகிருஷ்ணன் இன்றைக்கும் எத்தனையோ பேருடைய மனசில் அவனுடைய அவனுக்கு முக்கியமான ஸ்தானம் இருக்கிறது அதனால் கிருஷ்ணன்கிற சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே கிருஷ்ணனிடத்தில் பக்தி பெருகுகிறது என்று ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுகிறது அந்த நாமத்துக்கு அவ்வளவு ஒரு மகிமை இருக்கிறது அது அன்றும் இன்றும் என்றும் இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது எல்லோருட் ஸ்ரீகிருஷ்ண கருணாமிர்த ஸ்தோத்ரம் அப்படின்னு ஒரு புஸ்தகமே இருக்கு ஸ்ரீகிருஷ்ணனுடைய பிரபாவங்களையெல்லாம் விசேஷமாக சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தோத்திரம் ஸ்ரீராமகர்ணாமிருத ஸ்தோத்திரம் என்றும் இருக்கிறது இதில் கிருஷ்ணாமிருத ஸ்தோத்திரத்தில் பார்த்தோமான கர்ணா கிருஷ்ணகர்ணாமிருத்த ஸ்தோத்ரம் அதாவது கர்ண அமிர்தம் வருங்க இந்த கிரந்தத்து கா காலமுறை நம்ம தான் பேசினோம் பத்ரம் கர்ணேபி ஸ்ருணியாம அந்த ஸ்லோகத்துக்கு பேரே கர்ணாமிருதம் செவிக்கு அமுதமாக இருப்பது செவிக்கு அமுதமாக இருக்கும் கண்ணனை பற்றிய ஸ்லோகங்கள் பாடல்கள் செவியில் அமுதத்தை பொழியும் கண்ண கண்ணபிரானின் திருப்பாடல்கள் ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிருத ஸ்தோத்ரம் ஸ்ரீராம கர்ணாமிருத ஸ்தோத்ரம் எனக்கு எல்லாம் மறந்து போச்சு நான் நிறைய டச்சே விட்டு போச்சுரு சத்ருச்சைக்க மந்திரம் சரச உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம் சம்சாரோத்தார மந்திரம் சமுச்சித சமயே சங்க நிர்யாண மந்திரம் ஜிஹ்வே ஸ்ரீராம மந்திரம் ஜப ஜப சததம் ஜென்ம சாபல்ய மந்திரம் அப்படின்னு ராமர் பேரில் எப்போ படித்தது ஜிஹ்வே ஜிஹ்வேன்னு நாக்கில ஜிஹ்வே ஸ்ரீராம மந்திரம் ஜப ஜப சததம் ஜென்ம சாபல்ய மந்திரம் இப்படி அற்புதமான ஸ்லோகங்களே உடையது அந்த ராமகர்ணாமிரத ஸ்தோத்திரம் விஷயம் வந்து என்னென்னா ஆகர்ஷ்ணா அதுலெல்லாம் அந்த கிருஷ்ணர் எப்படி எல்லோருடைய மனசையும் கவர்ந்தாருங்கிறத ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் அந்த நான் நினைக்கிறேன் அது லீலா சுக்கர் அவர் பேரே இந்த கிருஷ்ண கர்ணாமிருத ஸ்தோத்திரத்தை எழுதின ஒரு பெரிய மகாத்மா அவர் பேர் லீலா சுக்கர் அப்போது கிருஷ்ணாய நம்மங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன் கிருஷ்ணன்கிற சொல்லுக்கு பொருள் நம் கிருஷ்ணருடைய கருத்துக்களை இந்த பகவத்கீதா சாஸ்திரம் இதெல்லாம் பார்த்தோமானா நம்முடைய மனசு நல்லா பக்குவப்படும் கரிஷத்தி உள்ளத்தை பண்படுத்துபவன் உள்ளத்தை கவர்பவன் உருவத்தாலும் தன்னுடைய வடிவத்தினாலும் தன்னுடைய மொழிகளாலும் தன்னுடைய எண்ணங்களாலும் அப்படியே சொல்லலாம் அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய ரூபம் ஸ்ரீகிருஷ்ணனுடைய வாக்கியங்கள் அந்த வாக்கியத்தின் மூலம் அறியப்படுகின்ற ஸ்ரீகிருஷ்ணனின் மனோ மனசு இது எல்லாம் நம்முடைய மனசை பண்படுத்தும் நம்ம மனசை கொள்ளை கொள்ளும் அப்பேற்பட்ட கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் ஸ்ரீகிருஷ்ணாய நமகா அப்புறம் அடைமொழிகள் இந்த நமகான்னு வந்தாலே இது ஒன்று ஒன்றும் பிரிக்கலாம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திரவேத்ரைக்க பாணஜே ஜான முத்ராஜ கிருஷ்ணாஜ கீதாமிருத்த துகே நமஹாங்கிறது ஒன்னொன்றும் பிரிக்கலாம் கிருஷ்ணாஜ நம ஞானமுத்ராஜ நமஹ கீதாமிருத்ததுகே நம பிரபன்ன பாரிஜாத்தாய நம தோத்திரவேத்ரைக்க பாணஜே நம இதெல்லாம் நீங்களாம் கொஞ்சம் தெரிஞ்சுங்க அதாவது ஆண்பார் சொல்லில் வந்தால் ய நமகான்னு வரும் பெண்பாலாக இருந்ததுன்னா அம்பாளுக்கெல்லாம் எய் நமகான்னு வரும் இது எல்லாத்துக்கும் இல்லை மாத்திரா எய் நமகான்னு சொல்லிடுபடுது அதனால் பெரும்பாலும் ஸ்ரீ மகாராஜ்யை நமஹா ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியை நமஹா அதே ஆண்பாலில் சொன்னால் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வராய நமஹா சிதக்னி குண்ட சம்பூத்தாய நமகா ஆண்பாலில் சொன்னால் சிதக்னி குண்ட சம்பூதாயை நமகா நிறைய பேருக்கு இந்த வித்தியாசம் தெரியாமல் என்ன தரணும் சொல்லிவிடுறாங்க அதெல்லாம் அந்த சம்ஸ்கிருதத்தில் நமகான்னு சொன்னால் அது ஆண்பாலாக இருந்தால் யா பெண்பெரும்பாலும் அதில் அதுலேயும் இது மாறும் ஸ்ரீ மாத்ராயை நமகா வராது மாத்ராயா நமகான்னால் மாத்ரே நமகா பித்ரே நமஹா ஆண்பாலாக இருந்தால் பித்ரே நமகா ஆண்பாலாக இருந்தால் மாத்திரே நமஹா அவங்களுக்கு தகவலுக்காக இடையில சொல்கிறேன் இது ஏன்னா நிறைய இடத்துல நான் போகிற இடத்துல எல்லாம் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க சிவாஜயின் மகாங்கிறாங்க சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறபோது அவங்களுக்கு பாவம் தெரியல வேணும்னா பண்ணுறாங்க தெரியாமல் சொல்கிறாங்க அது தெரியாமல் சொல்லக்கூடாது தெரிஞ்சு சொல்லணுங்கிறதுக்காக தகவல் தரேன் கிருஷ்ணாயே நமகா அப்புறம் எப்பேற்பட்ட கிருஷ்ணர் அவர் தான் இதுக்கு நிறைய அவருக்கு அ அழகான அடைமொழிகள்லாம் கொடுத்துருக்கு பிரபன்ன பாரிஜாத்தாய கிருஷ்ணாய நமஹா பாரிஜாத்த மரம்னு சொல்கிறது தேவலோகத்தில் அப்படி ஒரு மரம் இருக்குது இப்போவும் நம்ம இந்த பவழமல்லி செடிக்கு பாரிஜாத்திருக்கம்தான் பேர் ஆனால் அந்த தேவலோகத்தில் இருக்கிற பாரிஜாத்தம் அப்படின்னு ஒரு கற்பகத்தரு பாரிஜாத்தம் காமதேனு சிந்தாமணி இதெல்லாம் வந்து அதுக்கிட்ட போன நினச்சதெல்லாம் கொடுக்குவான் நமக்கு தான் தீரவே தீராது அங்கே போய் அந்த ஒரு சிந்தாமணின்னு ஒரு மணி இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஏதோ ஒரு மணியை வந்து நான் வந்து இப்படியே அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு மணி வந்து எடுத்துட்டு ஒரு மணி எடுத்து சுவாமிகிட்ட வச்சு நான் நிஜமாவே பண்ணலாம் தப்பே கிடையாது அது அப்படி வந்து ஏதோ பண்ணி கொடுக்குறேன் இதை வச்சுக்கோ நினைச்சதெல்லாம் நினைவேறும் நிறைவேறும் கவலையே படாது அப்படின்னா வந்து பேர் சிந்தாமணி சிந்தாமணினால் அந்த மணிங்கிறத கையில் வச்சுக்கிட்டு அது ஒரு ரத்தனம் வைரம் மாதிரி வைடூரிய மாதிரி அது ஒரு ரத்தனம் அதை கையில் வச்சுட்டு கண்ணை மூடிண்டு அமெரிக்காவில் இருக்கணுன்னா அமெரிக்காவில் இருப்போம் சிந்தாமணி எவ்வளோ சௌகரியமாக இருக்கும் அனாவசியமாக இந்த பிள்ளைனில் ஏறி அவஸ்தப்படுறதுங்க அதில் இது வந்து அதே மாதிரி இப்படின்னா ஒன்று அப்படி ஒன்று நேர சொர்க்கத்துக்கு விசிட் பண்ணிவிடுவோம் அது திரும்ப வந்துடுவோம் ஆசிரமம்னா சிந்தாமணி அப்படி சொல்லுவாங்க அது சிந்தாமணி பாரிஜாத்த விரக்ஷம் கற்பக விருக்ஷம் காமதேனு இதெல்லாம் இருக்கிற மாதிரி அதை வந்து இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா பிரபன்ன பாரிஜாத்தா முதல் வேற்றுமையில் சொன்னால் பிரபன்ன பாரிஜாத்தா தஸ்மை பிரபன்ன பாரிஜாத்தாய பிரபன்னா நாம் பாரிஜாத்தா பகவானை யாரெல்லாம் போய் சரணாகதி பண்ணுறாரு பண்ணுகிறார்களோ பகவானே அப்படின்னா என்னப்பா வேணும்னா ஒன்றும் இல்லை சாயங்காலம் காஃபிக்கு தான் வழிபண்ணுங்க அப்படி சொல்லுவோம் அப்போ வந்து பகவான்கிட்ட வந்து வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டாய் இதிலேயே நாலாவது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார் ஏ யாமாம் பிரபத்யந்தே தாம்யம் யார் என்னை எவ்வாறு வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நான் அவ்வாறே வழிபடு அருள் புரிகிறேன் இன்னொரு இடத்துல சொன்னார் யோயோ யாம் யாம் தனும் பத்தையார்ச்சி தசாம் ஸ்ராம் விதா சதய்யா யுக்தராதனமீஹே லபத்தைச் தத்காமாய விந்து கொடுக்குறாதெல்லாம் அவர்கள் அனுபவிக்கிறார்கள்ங்கிறார் ஏழாவது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு நான் அந்த நம்பர்லாம் இப்போ சொல்லலை ஏழாவது அத்தியாயத்தில் நாலாவது அத்தியாயத்தில் எல்லாம் சொல்லுகிறார் கிருஷ்ணர் என்ன நமஸ்காரம் பண்ணி எங்கிட்ட என்ன கேட்டாலும் நான் தருவேங்கிறார் இப்போ அர்ஜுனுக்கு கொடுக்கல கிருஷ்ணர் எல்லாம் கொடுத்துருக்கார் அதில் கேட்டதெல்லாம் கொடுப்பேன்னு சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறோம் நம்மனா பிரபன்னானாம் பாரிஜாத்தவத்து அனுகிரகம் கரோதி இது பிரபன்ன பாரிஜாத்தா பிரபன்னா பாரிஜாத்தவது அனுகிருணாதி இது பிரபன்ன பாரிஜாத்தா தஸ்மை பிரபன்ன பாரிஜாத்தாய இந்த பிரம்மச்சாரிகளுக்காக அதெல்லாம் சொல்கிறேன் ரொம்ப சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறதுலாம் அவங்களுக்காக சொல்கிறேன் இன்னமும் சஸ்கிருதத்தில் முள்கிட்ட பேசுகிறாரு நினச்சிக்க அதாவது பாரிஜாத மரத்தை போல தன்னை சரணாகதி பண்ணுகின்றவர்களுக்கு தன்னை தன்னிடம் நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை பண்ணுவவர்களுக்கு தேவலோகத்திலே இருக்கக்கூடிய பாரிஜாத விருஷத்தை போல அனுகிரகம் செய்யக்கூடியவர் அருள்பவர் யாரோ அவருக்கு பிரபன்ன பாரிஜாத்தன் என்று பெயர் அப்போ கிருஷ்ணருக்கு ஒரு அடைமொழி என்னென்னா பிரபன்ன பாரிஜாத்தன் கிருஷ்ணன் தமிழில் எழுதணுன்னா நம்ம சம்ஸ்கிருதத்தில் அந்த நாலாம் வேற்றுமையில் போட்ட உடனே என்ன ஆகிடுறது பிரபன்ன பாரிஜாத்தாய கிருஷ்ணாய நமஹா அதாவது அவர் எந்த லௌகிக்க பலமும் கொடுப்பார் போய் கடவுள்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி கிருஷ்ணரை நமஸ்காரம் பண்ணி பரமபக்தியோடு நமஸ்காரம் பண்ணி கடவுள எப்படியாவது இந்த நூறுரூவா கடனை தீர்த்துவிடும் அப்படின்னு கேட்டால் அவருக்கு எதாவது வழி பண்ணுவார் நம்மளை வந்து சும்மா இருக்காமல் சோம்பேறி நீக்கி வேலை செய்ய வச்சுடுவார் பெற வச்சுடுவார் அவர் ஆகையினால வந்து நமக்கு எப்படியோ அனுகிரகம் பண்ணி நம்ம கஷ்டத்தை தீர்த்துடுவார் வியாதியை போக்கு என்ன வேணாலும் கேட்குறான் பணத்தை கொடு அது கேட்டதெல்லாம் கொடுப்பார் ஆனால் அது நம்ம முறையாக போகணும் சும்மா நாம் பாட்டுக்கு நாராயணா நாராயணனு மேலேருந்து கூறையிலேருந்து பிச்சுனா கொட்டு கொட்டும் கிடையாது ஆனால் நமக்கு வந்து அது நம்ம நம்முடைய முயற்சியோட இந்த பிரார்த்தனையும் பண்ணினால் எல்லாம் அனுகிரகம் பண்ணுற புக்தி முக்தி பிரதாதா சம்ஸ்கிருதத்தில் சொல்லணும்னா புக்தினா என்ன போகம் எனக்கு நல்ல எனக்கு ஒரு பெரிய அழகான பூமி வேணும் அங்கே ஒரு என்னது காணி நிலம் வேண்டும் பராசக்தின்னு கேட்ட மாதிரி ஒரு நிலம் வேணும் அங்கே ஒரு தொ பதினஞ்சு இருபது வேணும் அதுக்கு நடுவில் ஒரு கட்டடம் வேணும் ஒரு குடிசை மாதிரி இருக்கணும் அதில் ஒழுகக்கூடாது என்ன வேணாலும் கேட்கணும்னு வச்சு அதை வந்து நான் போட்டால் அது இப்படியே இருக்கணும் நான் இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா என்ன வேணாலும் கேட்டுங்கோ எந்த கேட்டாலும் கொடுப்பாராம் பிரபன்ன பாரிஜாதஹா ஸ்ரீ கிருஷ்ணா சரி அது ஒன்று சொல்லிவிட்டார் அப்போ என்ன அர்த்தம் போகத்தையும் கொடுப்பார் மோக்ஷத்தையும் கொடுப்பார் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும்னு சொன்ன மாதிரி ஸ்ரீகிருஷ்ணர் சிறப்பையும் கொடுப்பார் செல்வத்தையும் கொடுப்பார் புக்தி புக்தி முக்தி பிரதாத்தாங்கிறத திருக்குறள் மொழியில் சொல்லணும்னா சிறப்பும் செல்வமும் தருபவர் திருக்குறள் பாஷையில் மாற்றி போடும் திருக்குறள் மொழிபெயர்ப்பு அப்படின்னு போட்டு போட்டுக்க வேண்டியது ஆனால் அது ஒரு கண்டிஷன் இருக்குது என்னென்னா பகவான் ஒரு கையில் என்ன பண்ணிகிட்டு இருக்கார் அந்த குதிரையோட சாட்டைகள் இருக்கோ இல்லையோ அந்த சாட்டை அஞ்சு அஞ்ச நாலு அஞ்சு குதிரைங்கிறாங்க எப்படியோ இருக்கட்டும் எத்தனையோ குதிரை அந்த குதிரையோட கடிவாள கயிறெல்லாம் அப்படி பிடிச்சிட்டு இருக்கார் அந்த குதிரையோட கடிவா கடிவாள கயிறு எத்தனையும் இப்படி பிடிச்சிட்டுருக்காரு ஸ்ரீகிருஷ்ணர் அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதோடு அதுலேயே சாட்டை குச்சியின் தொங் கையிலேயே வச்சுருக்காரு ஏன்னா ஒரு கை மாறிடுது ஒரு கை இப்படி கிருஷ் அர்ஜுனனுக்கு ஞானமுத்திரை காட்டுறது ஒரு கை அர்ஜுனனுக்கு ஞானமுத்திரையை காட்டுறது இன்னொன்று அஞ்சு குதிரையோட ஷார்டை அந்த அஞ்சு குதிரை சாதாரண குதிரையாக என்ன பிரம்மாண்டமான குதிரைகள் ராஜ குதிரைகள் ராஜா சுவம்பம் எல்லாம் இதில் இதுலெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது நான் சும்மா ஒன்றும் கதை விடலை நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் ராஜ குதிரைகள் அப்பேற்பட்ட அந்த ராஜ குதிரையெல்லாம் பிடிச்சுட்டு இருக்கார் கிருஷ்ணர் அப்படி கம்பீரமாக அதை பிடிச்சி கொண்டு இருக்கார் ஷாட்டை குச்சி இந்த கையெல்லாம் வச்சுப்போம் சாதாரணமாக இப்போ ஞான முத்திரைனால இந்த கைக்கு மாறி எடுத்தது சாட்டை குச்சி அதோடு சேர்ந்துட்டு இப்படிங்கிறார் அப்படி வச்சுருக்கார் இது எதை குறிக்கிறதுன்னு வர்ணனை பண்ணலாம் பாருங்கள் ரொம்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சொல்கிறதுக்கு நான் ரொம்ப இங்கே வர வரைக்கும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்தேன் இது எப்படினு ஒரு ஒரு தடவையும் நவிழ் தோறும் நூல் நயம் போலும்னு வள்ளுவர் சொன்னார் இல்லையா அதில் சந்தேகமே கிடையாது ஒரு வகுப்பில் சொல்கிற மாதிரி இன்னொரு வகுப்பில் சொல்கிறது இல்லை ஒரு வகுப்பில் சொல்கிற போது கிடைக்கிற ஒரு அர்த்தமும் இன்னொரு வகுப்பில் சொல்கிறபோது இன்னும் அது மேலே மேலே அது சோபிக்கிறது இருக்கட்டும் பரவாயில்ல இப்போ இந்த ஒரு கையில் கடிவாள கயிறுகளையும் சாட்டை கச் சாட்டை குச்சியும் வச்சுக்கிட்டு இருக்காராம் தோத்ர வேத் ஏக்க பாணி தோத்ர வேத்திர ஏக்கப்பானையே பாணினா கை தெரியுமில்ல பாணி அதனால் பாணிங்கிறது நம்ம தண்ட பாணி சக்கரபாணி சொல்லுங்கள் பரவாயில்லை என்ன சங்க பாணி ஷாருங்க பாணி சக்கரபாணி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் பார்த்திங்களா பாணினா என்ன கை ஆனால் ஏக்க பாணினா ஒரு கை ஒரு கையில் கடிவாழக் கயிறுகளையும் சாட்டை குச்சியையும் வைத்து கொண்டிருக்கின்ற அந்த கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் சும்மா ஒன்றும் இல்லை ஒரு கையில் கடிவாழக் கயிறுகளையும் சாட்டை குச்சியையும் வைத்துக்கொண்டிருக்கின்ற அந்த ஸ்ரீகிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் இதில் பல தத்துவங்கள் அடங்கியிருக்கு மனிதன் எப்பொழுதும் புலநடக்கத்துடனும் தர்ம அனுஷ்டானத்துடனும் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை விளக்குவதாக இது அமைந்திருக்கிறது அப்பேற்பட்ட ஷரணாகதி பண்ணுறவங்களுக்குத்தான் வேணுங்கிறத கொடுப்பார் பகவான் சும்மா பண்ணுற அக்கிரமத்தையெல்லாம் பண்ணிவிட்டு என்ன இஷ்டத்துக்கு பகவான்கிட்ட போய் அதை கூட என்ன அவர் என்ன என்ன நம்ம என்ன அரசியல்வாதியாக என்ன பேங்கல் எடுக்கிறதுக்கு என்ன தேவை சமாளிச்சா அப்படி இப்படி சொல்லி பண்ணுறதுக்கு அதெல்லாம் நடக்காது அப்படியே பண்ணாலும் அது சரியான வழியில் வாங்கிட்டு வரேங்க அதில் சொன்னால் வேறு போய்டும் பரவாயில்ல தோத்திரம் வேத்திரம்னு ரெண்டு இருக்குது ரெண்டுக்கும் ஒரே அர்த்தந்தான் புஸ்தகத்துல எல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு சௌரியத்துக்காக நான் சொல்கிறேன் தோத்திரம்னா அந்த கடிவாழக் கயிறும் அந்த குச்சியும் சேர்த்து தோத்திரம்னு சொல்கிறோம் தோத்ரம் வேத்ரங்கிறது அந்த சாட்டை இந்த குச்சி அந்த அந்த இது மாதிரி கயிறு இருக்கே அதுக்கு பேரு வேத்ரம் ஆனால் ரெண்டுக்கும் புஸ்தகத்தில் பார்த்தா ஒரே அர்த்தம்தான் இருக்கு ஆ தோத்ர வேத்ர ஏக்க பாணி சுருக்கமாக சொன்னால் தர்மசாஸ்திரப்படி நாம் எல்லாரும் வாழணும் அப்படிங்கிறத ஒரு கை காட்டுகிறது தர்மசாஸ்திரத்தினை மதித்து எல்லோரும் வாழ வேண்டும் சாஸ்திரத்தில் சொன்னபடி தான் வாழணும் நம்ம மனசு போனபடி நெறி மனங்கு போனபடி வாழக்கூடாது அப்படிங்கிறத காட்டுகிறது இன்னொரு விசேஷம் என்னென்னா கிருஷ்ணருக்கு இன்னும் பின் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகிறது அவருக்கு இன்னொரு பேர் ஹிருஷிகேசன்னு பேர் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு ஹிருஷிகேசன் ஹிருஷிகேசன்னா ஹிருஷிகம் அப்படின்னு சொன்னால் பொறிகள் இந்திரியங்கள் அந்த அதுக்கெல்லாம் தலைவனாக இருக்காராம் அதாவது பொறிகளை அடக்கி ஆள்பவர் பொறிவாயில் ஐந்தவித்தவன் அப்ப அப்பே பொறிவாயில் ஐந்தவித்தான்னு சொல்றார் இல்லையா கடவுளுக்கு இலக்கணம் அதை காட்டுறதுக்காக அந்த அடையாளத்தை காட்டுறதுக்காக அஞ்சு குதிரையினே வச்சுங்களேன் அந்த அஞ்சு குதிரையையும் அடக்கி கட்டுப்பாட்டில் வச்சிருக்கார் நம்ம அது வந்து நமக்கு காமிச்சு கொடுக்குறார் இப்படி தான் இருக்கணும் நாமன்னு மெய் வாய் கண் மூக்கு செவி இவைகளையெல்லாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அதே சமயம் வாழ்க்கையில் நாம் அறத்தை ஒருபொழுதும் மீறக்கூடாது அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு இந்த குரலெல்லாம் அரண் வலியுறுத்தலில் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கேன் அந்த அரண் வலியுறுத்தலை காட்டுறதுக்காகத்தான் ஒரு கை எல்லோரும் உலக மக்கள் அனைவரும் நான் கூறிய தர்மசாஸ்திரத்தை ஒழுங்காக பின்பற்றுவீர்களாக ஏமே மதமிதம் நித்தியம் அனுதிஷ்டந்தி மாணவாக மூணாவது அத்தியாயத்தில் முப்பத்தோராது ஸ்லோகத்தில் சொல்லுவார் ஆக அந்த கருத்தின்படி தான் இது இருக்குது அப்புறம் இன்னொரு கருத்து என்னென்னு கேட்டால் இது தர்மசாஸ்திரம் அப்புறம் இன்னொரு கை என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா ஞானமுத்ராய இப்படி முத்திரையை காமிச்சா என்ன அர்த்தம்னா இதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது இது பாடி லாங்குவேஜுங்கிறாங்க பாருங்கள் இங்கிலீஷில் இப்போ வந்து விஷயத்த வந்து புரிய வச்சதுக்கு அப்புறம் எல்லாம் இவ்வளவுதான்ப்பா அப்படின்னு ஒருத்தனுக்கு சொன்னால் படித்ததுக்கு பிறகு தான் இது புரியும் இல்லாட்டி தட்சிணாமூர்த்தி கையை பாருங்க இப்படி வச்சுருக்கார் ஐயப்பன் கையை பாருங்க இப்படி வச்சுருக்கார் சபரிமலை ஐயப்பன் கையை பாருங்க இப்படி வச்சுருக்கார் ஒன்றும் சுவாமி இப்படி வச்சிருக்கோம் இல்லாட்டி இப்படி வச்சுருக்கோம் இப்படி வச்சுருக்கிறதுல நிறைய தாற்பயம் இருக்குது ரொம்ப முக்கியமான தாத்பரியம் இது இதுக்கு பேர் இது ஞான முத்ரைன்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிறது இதுக்கு இன்னொரு பேர் உண்டு சின்முத்ரைன்னு பேர் இன்னொரு பேர் சொல்லுவாங்க பத்ர முத்ரையும் வாங்க நாட்டியத்திலலாம் நீங்கள் பார்ப்பீங்க ஒன்று ஒன்று அடையாளத்தை காட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அந்தந்த முத்திரையை காட்டுவாங்க இப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அர்த்தது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இது மாறும் எதோ திருஷ்டி ஸ்தோஹஸ்தத்தோ திருஷ்டி எதோ திருஷ்டி ஸ்ததோ பாவஹான்பாங்க நாட்டியசாஸ்திரத்தில் நாட்டியசாஸ்திரத்தில் என்னென்னா எங்கே கை இருக்கோ அங்கே திருஷ்டி இருக்கணுமா பார்வை இருக்கணுமா எங்கே பார்வை இருக்கோ அங்கே பாவம் இருக்கணுமா எதோ ஹஸ்தஸ்தத்தோ திருஷ்டி எதோ திருஷ்டிஸ்தத்தோ பாவ இதெல்லாம் பரத சாஸ்திர பரதனுடைய நாட்டியசாஸ்திரத்தில் சொல்லுவார்கள் இந்த சொற்களை எல்லாம் அது மாதிரி இந்த சின்முத்ரையை காட்டுற போது அதில் வந்து சின்முத்ரையை வந்து நமக்கு புரியறதுக்காக பகவான் ஞானோபதேசம் பண்ணுகிறார் அப்படி ஞானோபதேச முத்ரை ஞானோபதேச முதிரை ஜிரஷு தருவாஸ்வியம்துரந்தம் சதாத்மா பிரகீகோ தோ முதிரா தமீருமூரம் श्री இந்த இந்த முத்ரை முத்திரையோட அழகை விஷயத்தையும் அதில் சொல்லிடுத்துருந்து ஸோ அதாவது இந்த முதிரையோட அடையாளம் என்னன்னு சொல்லிவிடுறேன் முதிரையோட பெருமை தான் இத்தனை நேரம் சில கோணங்களில் சொன்னேன் இந்த கட்டை விரல் பரமாத்மா கட்டை விரல் பரமாத்மா ஆழ்காட்டி விரல் ஜீவாத்மா அப்புறம் நடுவிரல் மோதிரவிரல் சுண்டு விரல் இந்த மூணும் இருக்கு இந்த மூணையும் என்ன சொல்கிறோம்னா இந்த மூணு வரலையும் ஸ்தூல சரீரம் சூட்ச்ம சரீரம் காரணசரீரம் இளமை பருவம் நடுவயது பருவம் முதுமை பருவம் ஜா விழிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலை சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அவ்வளோதான் இது மாதிரி நிறைய இந்த மூணு மூணாக வருது பாருங்கள் சாஸ்திரத்தில் எல்லாம் படிக்கிறோமோ இல்லை பொருத்தமான மூணாக பார்த்துக்கணும் அதெல்லாம் இதில் போட்டுக்கலாம் இந்த ஜீவாத்மா இங்கே இருக்கார் இங்கே பரமாத்மா இங்கே இருக்கார் இது கொஞ்சம் கையில் தூக்கி அமைச்சாதான் புரியும் பரமாத்மா இங்கே இருக்கார் இந்த ஜீவாத்மா ஆழ்காட்டி வீரர் இவர் என்ன பண்ணிட்டார்னால் எங்கே இருக்கார் எவ்வளோ தூரம் இருக்கார் பாருங்க இவர் இந்த பரமாத்மாவை விட்டு ரொம்ப விலகி இருக்கார் எவ்வளோ தூரம் விலகி போயிட்டார் வேலைக்கு போயிட்டார் இவர் வந்து முழுமையானவர் பூரணமானவர் இவர் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது யாரு இந்த பரமாத்மா இல்லைன்னா ஒன்றும் நடக்காது இப்படி சொல்லணும் இவர் இப்படி இப்படின்ட்டே சொல்லிகிட்டு இருக்கார் இவர் என்ன சொல்றாருன்னா நான் இல்லைன்னு நடக்காது அப்பன்னு அப்படிங்கிறாரு இவரானா அவனப்பாரு இவனப்பாரு அதைப்பாரு இதைப்பாரு அப்படி இப்படின்னு எப்போ பார்த்தாரு நான் வந்து ஆணையிட்டாள்ங்கிறார் இவர் சொல்கிறார் இப்படி இவர் இவ்வளோ தூரம் இருக்கிறதுனால எண்ணத்தை கொடுத்தாலும் இவருக்கு நிரம்பவே மாட்டேங்குது பாவம் எதை போட்டாலும் இவருக்கு வந்ததெல்லாம் கொள்ளும் மகாராஜன் கப்பல்னா அது மாதிரி எண்ணத்தை போட்டாலும் இவருக்கு திருப்தியே கிடையாது யாரு இவருக்கு இவருக்கு இல்லை ஜீவாத்மாவுக்கு திருப்தியே கிடையாது உலகத்தையே கொடுத்தாலும் எனக்கு இந்த லோகம்தானாம்பர் இந்த லோகத்தையே முழுக்க கொடுத்ததுக்கு பிறகும் கேட்பார் இவ்வளவு தானா அந்த இந்திர லோகம் ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்களே அப்படின் பாரு ஆகையினால இவருக்கு ஒரு நாளும் நிறைவுங்கிறதே கிடையாது இவருக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு இவர் எப்பவுமே இவரை விட்டு என்ன பண்ணுறார் பாருங்கள் எப்பவுமே ஜாயிண்டாக எங்கே இருக்கார் பாருங்க இந்த மூணு பேரோடு சேர்ந்துட்டார் விழி கனவு உறக்கம் சத்தோ குணம் ரஜோகுணம் தமோ குணம் ஸ்தூல சரீரம் சூட்ச சரீரம் காரண சரீரம் இப்படியே இதிலோட சேர்ந்துட்டார் ஆணவ மலம் கண்மலம் மாயாமலம் எல்லாருக்கு சஞ்சீத கர்மம் ஆகாமிகர்மம் பிராரதகர்மா என்னெல்லாம் வரிசையாக போடுங்க இதோட சேர்ந்து பிரிக்கவே முடியல அவ்வளோ சேர்ந்துட்டார் சில பேர் இந்த கையை ஓட்ட வழியாக காசு போகுதா இல்லையா பார்த்துட்டு இருப்பான் போனால் புண்ணியம் நின்னா தான் தகராறு இங்கே இப்படி நின்றுடுத்துன்னா இங்கே அது போகுதா இல்லையான்னு பார்த்துட்டே இருப்பான் போட்டிருக்கோம் இல்லையே அவன் வந்து இந்த பரமா ஜீவாத்மா வந்து இந்த மூணோடு சேர்ந்துருக்கிறதுனால எப்போதுமே நிம்மதி இல்லாமல் தவிக்கிறார் பூரணமே இல்லாமல் அபூர்ணமாக இருக்கார் அப்புறம் குருநாதர் வந்து ரொம்ப கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் இதுக்கு வருத்தப்படுறார் இதை விட்டுருந்து அப்புறம் இவரை பிடிச்சி இழுத்து இங்கே பிடிச்சி இந்த அப்பா பரமாத்மாவோடு சேர் அப்படின்னு சொல்லி அப்படி சேர்த்த உடனே பூர்ணம் திருப்தி நிறைவு இது இப்படி சேர்த்துட்டா வருமானு பார்க்காதீங்க சில பேர் இப்படி தியானம் பண்ணி பார்க்குறாங்க அப்புறம் இன்னும் படிச்சுட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு அடையாளம் இப்படி இப்படிலாம் வச்சுட்டு இப்படியே தியானம் பண்ணுறோம் எல்லாம் அதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி அதில் எவ்வளோ நிறைய நன்மை இருக்கான் என்னால் இப்படியெல்லாம் வச்சுருக்கோம் இல்லை இப்படிங்கிறோம் அதெல்லாம் தப்பே கிடையாது ஆனால் இதனுடைய அர்த்தம் இதுதான் இறைவனோட நாம் இணையணும் உலகத்து இதுதான் பிரபஞ்சத்தோட முக்குணமயமான உலகத்திலிருந்து விடுபட்டு நிர்குணமயமான பரம்பொருளோடு நாம் இணைய வேண்டும் யார் இல்லை என்றால் எதுவும் நடக்காதோ அவரோடு நாம் இணைந்து விட வேண்டும் அப்பொழுது அப்புறம் என்னென்னா நமக்கு நிறைவு தான் பூர்ணம் அமைதி திருப்தி அப்படின்னு காட்டுறது பாருங்கட ஒரு சிம்பு சாதாரண முதிரையில் சிம்பிளில் சிம்பிள் எம்பளத்தில் பால்யாதிஷ்வப்பி ஜாகிரதாதிஷு ததா சர்வாசு அவஸ்தாஸ்வபி வியாவிர்த்தாசு அனுவர்த்தமானம் கம் இஸஸ்ஃபுரந்தம் சதா சுவாத்மான பிரகடீகரோதி பஜதாம் யோ முதிரையா பதிரையா ரொம்ப வேதாந்த திருஷ்டியில் சொல்லணும்னா அழகாக சொல்லலாம் இதுதான் சைத்தன்யம் இது சிதாபாசம் இது சைத்தன்யம் சிதாபாசம் வேதாந்தம் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது சைத்தன்யம் இது சிதாபாசன் சிதாபாசன் எப்போவும் என்ன பண்ணுறான் அவஸ்தா திரயத்தில் சரீரத் திரயத்தில் குணத்திரயத்தில் போய் சிக்கின்றான் இவனை பிடிச்சி என்ன பண்ணுறதுனா நிர்குண பிரம்மனோட சேர்ந்து நட்டான்னு சொன்னான் அப்புறம் வந்து என்றைக்கும் அது மயமாக ஆயிட்றான் சிதாபாசன் வந்து சைத்தன்யமயமாக ஆயிடணும் இது ஒரு அடையாளத்தில் இவ்வளோ இது வந்து ரொம்ப நேரம் உபதேசம் பண்ணதுக்கு பிறகு குருநாதர் என்ன பண்ணுறாருனா மௌனமாக உட்காந்து விடுறார் அவரும் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுறார் இப்போ கிருஷ்ணர் வந்து ஞானமுத்ரையை கட்டுறது இதுலேருந்தே பகவத்கீதையோட தாத்பரியம் தெரியுது பார்த்தீங்களா ஒரு கையில் கர்ம யோக சாஸ்திரம் யோகசாஸ்திரம் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத் சு பிரம வித்யாயாம் யோகசாஸ்திரே பிரம்ம வித்யாயாம்ங்கிறது இந்த ஞானமுத்ரே யோகசாஸ்திரங்கிறது சாட்ட கயிறு அந்த கடிவாளத்தை பிடிச்சிருக்கிற கைதான் யோகசாஸ்திரத்தையும் உடலையும் உள்ளத்தையும் ஒழுங்குபடுத்துகின்ற நெறியையும் உண்மை பொருளையும் உணர்த்தும் அடையாளங்களே இவைகள் உடலையும் உள்ளத்தை ஒழுங்குபடுத்தும் நெறியை ஒரு கையால் விளக்குகிறார் மற்றொரு கையானது உண்மையை உணர்த்தும் கையாக இருக்கிறது இரண்டு கைகளுக்கும் இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகின்றன அப்பேற்பட்ட கிருஷ்ண பகவானுக்கு பரிபூர்ணமாக நமஸ்காரம் பண்றோம் அது மாத்திரமல்ல இவர் என்ன பண்ணார்னா கீதை என்னும் அமுதமாகிய பாலை கரந்த கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் சும்மா எதுக்கு நமஸ்காரம் பண்ணுறது அந்த ஞான முதிரையை எப்படி கா ஞான முதிரைக்கான விஷயம் விளக்கம் எதிலே இருக்கிறது ஞான முதிரையை பற்றிய கருத்துக்களை ஞான முதிரைக்கான விளக்கங்களை எங்கு பெறலாம் என்று கேட்டால் கீதையை கீதையிலிருந்து பெறலாம் அது எப்படிப்பட்டதுங்கிறார் கீதைங்கிற அமிர்த்த துகம் அமிர்த அமிர்த்த துக்தம் துகேன்னா கறந்தவர்னு அர்த்தம் தோக்தா அதனால வந்து துகேன்னா இவர் வந்து கீதாங்கிற அமிர்தத்தை கறந்தவருக்கு நமஸ்காரம் கீதா அமிர்த துகே நமஹா ஏ அமிர்தம்னா இது வந்து சாதாரணமாக தண்ணீர் இருக்கே சாப்பாட்டுக்கே அமிர்தம்னு பேர் சாஸ்திரத்தில் இந்த அமிர்தம் இந்த உடல் சாகாமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறது இந்த ஆத்மாவினுடைய தன்மையை உணர்த்துகின்ற அறிவை இது தருவதால் இது அமுதம் ததும்பும் பால் அமுதமாகிய பால் அமிர அமுதம் அமுதம்னு தமிழில் சொல்றத சமஸ்கிருதத்தில் அமிர்தம்னு சொல்லுவோம் அமிர்தம் எதிர்கொள்ள என்னன்னா மிருத்தம் அமிரம்னா அமிர்தம்னா சாவாத தன்மைன்னு பேர் மரணமிலா பெருவாழ்வு சாஹா கலை எல்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா நேற்று ஒருத்தர் வந்து எங்கிட்ட கொடுத்தார் ஒரு புஸ்தகம் கொடுத்தார் அந்த புஸ்தகத்தில் எல்லாம் எழுதியிருக்கு அவங்க குருக்கிட்ட போய் நம்ம படிச்சுக்கிட்டோம்னா செத்த பிறகு நம்ம பணத்தில் நாத்தம் வராதான் அப்புறம் வந்து அப்புறம் வந்து அந்த புஸ்த அந்த அந்த இது நம்ம உடம்பில் வந்து அஞ்சு நாள் கழித்து மஞ்ச மஞ்சர்னு ஒரு பெரிய பிரகாசம் வருமா என்னெல்லாமோ எழுதிருக்காங்க அது சாஹாக்கலை இது புஸ்தத்துக்கு பேர் ஆனால் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுனா சாவுங்கிறது ஆத்மாவுக்கு இல்லை ரெண்டாவது அத்தியாயம் முழுக்க படிக்க போகிறோம் ஆத்மாவுக்கு கிடையாது சாவுங்கிறது உடம்புக்கு கண்டிப்பாக வரும் நல்ல வேலை வருது இல்லாட்டி எத்தனை நாள் சமாளிக்கிறது இந்த உலகத்தில் நல்ல வேலை வர்றது என்ன புண்ணியம் பண்ணோமோ கிடச்சிது இதெல்லாம் இல்லாட்டி இதுலையே எத்தனை நாளைக்கு இருக்குது சேஞ்ச் பண்ண வேண்டாமா ட்ரெஸ்ஸை இது என்னத்துக்கு பொது துணினா ரொம்ப ஆசையாக மாட்டிக்கிறோம் என்ன நமக்கு என்ன பயமாக இருக்குது நாய் துணியாக இருந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு தோன்றுறது அதுதான் பயம் திடீர்னு நாயோ கழுதியோ கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன் இந்தா இந்த உடம்பை வச்சுக்கோன்னு கொஞ்சம் நாளைக்கு அதுதான் பயமாக இருக்குது சில பேர் சொல்கிறாங்க அது கூட பரவாயில்லன்னு விட்டாங்க சும்மா ஜோக்குக்காக சொல்கிறேன் அப்போ இந்த சாவுங்கிறது இந்த சரீரத்துக்கு இருக்கு ஆத்மா ஒரு நாளும் சாவாதது சாகாதது ஆகையினால அந்த ஆத்மாவனுடைய தத்துவங்களை உபதேசம் பண்ணுறதான் கீதையினுடைய முக்கியமான நோக்கம் பகவத்கீதா சாஸ்திரத்தினுடைய முக்கியமான நோக்கம் உண்மையில் நமக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை என்கின்ற ஒரு ஒரு கருத்தை உணர்த்துவதுதான் அதுக்கு நோக்கம் மற்றதெல்லாம் பின்னாடி தான் பகவத்கீதை என்ன சொல்லுகிறதுனா ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க பகவத்கீதை என்னப்பா சொல்கிறதுன்னா பிராணாயாமத்தை பற்றி சொல்லியிருக்கு அப்படின் பார் ஒருத்தர் சண்டை எப்படி போடணும்னு அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு தான் இப்படி ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க ஒரே கருத்து தான் இருக்க முடியுமா பகவத்கீதையில் இருக்கக்கூடிய கருத்து மைய கருத்து சென்ட்ரல் தீம் சமன்வயம் என்னன்னு கேட்டால் ஒன்று தான் இது எப்படின்னா அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா இதுக்கு நான் ஒரு ஜோக் சொல்கிறேன் கொஞ்சம் சீரியஸாக இருந்த ஜோக்கு தான் அது எப்படி இது சாத்தியம் இல்லையோ அப்படி இதுவும் சாத்தியம் இல்லை அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அது சாத்தியம் இல்லைங்கிறதுக்காக அவங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் சூட்சம் இது கவனித்து பாருங்க இப்போ நான் சொல்ல விளக்கம் வந்து கீதை என்னும் அமுதத்தை கறந்தவனுக்கு பகவத்கீதையில் இருக்கிறது மோக்ஷம் விஷயம் ஒன்று தான் பரமபுருஷார்த்தமாகிய மோட்சம் ஒன்றை பற்றி மட்டுந்தான் பேசுறது நிறைய விஷயங்களை பற்றி தாற்பயம் கிடையாது தாத்பரியம் ஒன்றாக இருக்க முடியுமா ஒன்பதாக இருக்க முடியுமா ஒன்றாகத்தான் இருக்க முடியும் அதுக்கு ச அனுகூலமாக மற்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு பகவத்கீதை கர்ம யோகத்துக்கு முக்கியத்துவம் இல்லை பக்தி யோகத்திற்கும் முக்கியத்துவம் இல்லை ஆனால் அது அதுக்கு ஸ்தானம் இருக்குது அதனுடைய பரம தாத்பரியம் நாம் எல்லோரும் தூய்மையான பரம்பொருள் வடிவம்னு உணர்த்துறதா அதுக்கு தாத்பரியம் ஒருத்தன் போய் இந்த பொங்கல் வாழ்த்து கார்டு தேடுறாங்க இல்லையா பொங்கல் வாழ்த்து நியூ இயர் அதுக்கெல்லாம் கார்டு தேட போனான் நான் கடையில் எதுக்கோ இந்த கார்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி யாருக்கா நமக்கு வேண்டவங்களுக்கு அனுப்ப போகிறதுக்காக போவாங்கள்ல அதுக்காக போய் தேடின்ட்டுருந்தான் நான் ரொம்ப நேரம் தேடி ஒரு கார்டு கண்டுபிடிச்சான் ஏதோ அவனுக்கு பிடிச்ச கார்டு கண்டுபிடிச்சு இது ஒரு டசன் கொடுங்கன்னாவ ஒரு டசன் கொடுங்கண்ணா அந்த கடைக்காரை அந்த கார்டை வாங்கி பார்த்துட்டு இதை அதை அவனை பார்க்குறான் அதை பார்க்குறேன் அவனை பார்க்குறான் ஏன்னா அந்த கார்டில் என்ன இருக்குது தெரியுமா நான் உன்னை மட்டும் நேசிக்கிறேன் உன்னை மட்டும் நேசிக்கிறேன் பன்னெண்டு பேருக்கு எப்படி அனுப்ப முடியும் புரியுறதா ஐ லவ் யூ ஒன்லி அப்படின்னு அதை பன்னெண்டு கார்டு எடுத்தான்னா அவன் எப்படி இருப்பான் தெரிஞ்சுக்கலாம்ல அது மாதிரி அப்படி பன்னெண்டு பண்ண முடியாது பன்னெண்டு பேருக்கு அதை அனுப்ப முடியாதுங்கிற மாதிரி இதுக்கு இதுக்கு கனெக்ஷனை புரிஞ்சுங்க பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பகவத்கீதா சாஸ்திரத்தில் இருக்கிறது ஒரே விஷயந்தான் நீங்கள் எல்லோரும் தூய்மையான பரம்பொருள் பரம் படுக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை மத்த பரத்தரம் கிச்சித் நாஸ்தி ஆயினால் மைய தத்தமிதம் சர்வியமூர்னஸ் நாஹம் தேவஸ் ஸிதீத்திர பசியமே யோகமேஸ்வரம் யோகமேஸ்வரம் அய்ய தத்தமிதம் சர்வம் என்னால் எல்லாம் ஒன்றுதாங்கிற கருத்து பகவத்கீதையில சொல்லியிருக்கு அதில் வந்து ஒம்பது கருத்து கிடையாது அந்த முக்கியமான மையக்கருத்தை புரிய வைக்கிறதுக்குத்தான் மற்ற கருத்துக்கள்லாம் துணை புரிகிறதே தவிர முக்கியமான கருத்து நீங்கள் எல்லோரும் பூரணமானவர்கள் தூய்மையானவர்கள் பரம்பொருளே நீங்கள் நீங்களே பரம்பொருள் பரம்பொருளே நீங்கள் ததேவத்வம் துவேவ தத்து ஆகையினால் கீதா அமிர்த்த துஹே துகேன்னா கறந்தவருக்கு கீதை என்னும் அமுதத்தை கறந்தவருக்கு இது அடுத்த பா ஸ்லோகத்தில் விளக்கம் வரப்போகிறது இதுக்கு விளக்கம் சொல்ல போகிறாங்க அமுதத்தை கறந்த ஸ்ரீகிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் இந்த ஸ்லோகத்தில் பாருங்கள் கிருஷ்ணனுக்கு வணக்கம் நீங்கள் இப்படி போட்டுக்கணும் உள்ளத்தை பண்படுத்துபவருக்கு உள்ளத்தை பண்படுத்துவதன் வாயிலாக உள்ளத்திலே இடம் பெறுபவருக்கு உள்ளத்திலே தங்குபவருக்கு தன்னை சரணமடைந்தவர்களுக்கெல்லாம் வேண்டியதை வேண்டியவாறு வழங்குகின்ற வள்ளலுக்கு கடிவாள கயிறையும் சாட்டையையும் ஒரு கையிலே பிடித்திருப்பவருக்கு மற்றொரு கையிலே ஞான முத்திரையை தரித்திருப்பவருக்கு கீதை என்னும் அமுதத்தை கறந்து உலகத்திற்கு வழங்கியவருக்கு வணக்கம் நமஸ்காரம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது சரி கீதைங்கிற அமுதத்தை கறந்தார்னு சொல்கிறீங்க பாலை கறந்த மாதிரி சொல்கிறீங்க இந்த பசு மாடு என்ன கிருஷ்ணர் கறந்துட்டார்னு சொல்லிட்டீங்க கிருஷ்ணர் கறந்தார் சரி சாதாரணமாக நம்ம பால் கறக்க பால் விஷயத்தில் என்ன பார்க்குறோம் பசுமாடு இருக்குது பசுமாட்டுக்கிட்ட பால் இருக்குது பால் கறக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார் அந்த பால் வந்து சும்மா இல்லை கண்ணு போட்ட மாடு பால் கறக்கும் அந்த கன்றுக்குட்டி ஒன்று இருக்கணும் அதுக்கு அப்புறம் அந்த பால் முழுக்க கன்றுக்குட்டிக்கு கிடையாது கன்று கிடையாது அந்த பால் நம்ம தான் ஆனந்தமாக சாப்பிட வரும் அதில் வந்து பொடியெல்லாம் போட்டு காஃபி பொடி நெஸ்காஃபி ப்ளூ காஃபி டீ பேக்கு எல்லாம் போட்டு என்னெல்லாமோ அதில் பூஸ்ட்டு மால் அந்த என்னது என்னெல்லாமோ இருக்குது காம்ப்ளான் எல்லாம் கலந்து விளந்து என்னவோ பண்ணிலாம் சாப்பிட்றோம் நாங்கள் ஆனாலும் எல்லாத்துக்கும் ஆதாரமாக அந்த பால் இருக்குது அப்போது மாடுன்னு ஒன்று நம்பர் ஒன் பசுமாடு பால் ரெண்டு கறக்குறவர் மூணு கன்றுக்குட்டி நாலு பசுமாடு கன்றுக்குட்டி அப்படி பையனா பசுமாடு கன்றுக்குட்டி தான் நமக்கு தோணும் பசுமாடு கன்றுக்குட்டி பால் பாலை கறக்குறவர் பாலை சாப்பிட்றாங்க அஞ்சு பேர் இருக்காங்க அதே மாதிரி இங்கே யார் பசுமாடு இங்கே கறந்தவர் யார் அவர் தான் தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணர் தெரிஞ்சு போச்சு கண்ணுக்குட்டி யார் பாலுங்கிறதும் தெரிஞ்சு போச்சு கீதா அமிர்தம்னு தெரிஞ்சு போச்சு பால் தெரியுது கறந்தவர் தெரியுது பசுமாடு தெரியல கண்ணுக்குட்டி தெரியல கன்றுக்குட்டி தெரியல சாப்பிட்றவங்க யாருன்னு தெரியல மூணு பேர் நம்ம தெரிஞ்சுக்கணும் பசுமாடு யாருன்னா உபநிஷத்துக்கள்லாம் இருக்கு பாருங்க வேதத்தில் காலம்பரம் படிக்கிறோமே சொல்றேன் அந்த உபனிஷதங்கள் வரப்போறது ஸ்லோகம் சொல்லலை நினைக்கிறேன் ஸ்லோகத்தை சொல்லிவிடுறேன் அதுக்கு பிறகு அர்த்தம் சொல்றேன் சர்வ சர்வோபனிஷத गोपालनंदनहा, वत्सहा, सुधीर ந்தன பார வீர் अमृतं அமத்து ோபா துப நந்தன பார்த்தோவத்சீர் தும் மாவக்கள் உங்கள் சர்வா எல்ல உபனங்களும் இங்கே பசுக்களாக கருதப்படுகிறது பசுக்களோடு ஒப்பிட்டு காணப்படுகிறது பசுக்களோடு உருவகப்படுத்தப்பட்டு காணப்படுகிறது சொல்லப்படுகிறது சர்வா சர்வோபனிஷதா சர்வாக உபநிஷதா காவா அதை சேர்க்கிற போது சர்வோபனிஷதோ காவா காவ அப்புறம் வத்சகா பார்த்தஹா நீங்கள் போட்டுக்கணும் பசுக்கள் ஈஸ் ஈக்வல் டு அனைத்து உபனிஷதங்கள் வட்சா கன்றுக்குட்டி இஸ் ஈக்வல் டு அர்ஜுனன் கண்ணுக்குட்டியை ஒரு பேருக்கு வச்சுக்கிட்டு பாலை கறக்கணும் இல்லையா கண்ணுக்குட்டிக்கு அத்தனையும் கொடுத்துட விடாது ஆனால் கண்ணுக்குட்டி கொடுக்காமல் சாப்பிட்றது பெரிய பாபன்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு முழுக்க முழுக்க இவரே அவர் அதுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அடிக்கடி பிடிச்சி கட்டிவிட்டுன்னு வச்சுக்கோ கொஞ்சம் கொடுக்கணும் அதுக்கு ஆனா அதுக்கு விவரம் தெரியாது பாவம் அதிகமா சாப்பிட்டாலும் அதுக்கு ஆபத்து அதெல்லாம் நீங்க எல்லாத்தையும் இதுல கண் அர்ஜுன்கிட்ட பொறுத்த அதிகம் உப்பமா ஏகதேச உபமை ஒரு புடைத்து நமக்கு எந்த அம்சம் வேணுமோ அதுதான் எடுத்துக்கணும் அர்ஜுனன் வந்து கன்று கன்றுக்குட்டி இஸ் ஈக்குவல் டு அர்ஜுனன் அதாவது நிமித்தம் அர்த்தம் சங்கராச்சாரியாரே பகவத்கீதைக்கு போது அர்ஜுனனை ஒரு நிமித்தமாக கொண்டு ஒரு துணையாக கொண்டு ஒரு காரணமாக கொண்டு உலக மக்கள் அனைவருக்கும் தத்துவத்தை உபதேசித்தார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனம் நிமித்தீகிருத்திய ஆஹ பகவான் அசோச்சியான் அன்வசோச்சுவம் இத்தியாதி அது வந்து கன்று குட்டிவல் அர்ஜுனன் அப்புறம் அடுத்தது என்னன்னா ரெண்டு பேரும் தான் தெ நினச்சு இத அமத்து அமுதம் தும்புகின்றான்தா சாஸ்திரம் தான் பால் நீங்க போட்டுக்கணும் மாடு இஸ்இக்குவல் டு உபனிஷத்து கன்றுகுட்டி இஸ்இக்குவல் டு அர்ஜுனன் பால் இஸ்இக்குவல் டு பகவத்கீதை கரந்த கரப்பவன் பால் கரப்பவர் யார்னா ஈசி கோட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அப்புறம் அடுத்தது என்னென்ன போட்டுக்கணும்னா பருகியவர்கள் அருந்தியவர்கள் யார்னா சுதீஹி சிறந்த புத்தி உள்ளவர்கள் அறிவாளிகள் சுதீஹி தீஹினா புத்தி சுதீஹினா நல்ல புத்தின்னு அர்த்தம் தர்மசாஸ்திரங்களை எல்லாம் படித்து நல்லா விஷயம் தெரிந்த பெரியவர்கள் அறிஞர்கள் சிறந்த அறிவாளிகள் நாள்தோறும் இந்த பாலை பருகிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த பால் வந்து மனோபலம்ங்கிற கால்சியத்தை எப்பவும் ஸ்ட்ராங்காக வச்சிருக்கு ஏன்னா இந்த பாலில் சுண்ணாம்பு சத்து இருக்குதுன்னு நூல் இந்த இதெல்லாம் சாஸ்திரமெல்லாம் வைத்திய சாஸ்திரமெல்லாம் சொல்லும் இதுவும் சுண்ணாம்பு சத்து கொடுக்கறது இதெல்லாம் சேர்த்துக்கிற புத்தகத்தில் இருக்காது இதுவும் வந்து பால் சாப்பிட்டா என்னென்னா கால்சியம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து மியூக்கஸ் ஃபார்மாகும் சொல்லப்படாது அது வந்து விவரம் தெரியாமல் பேசப்படாது மியூக்கஸ்னால் சளிக்கு காரணமானதெல்லாம் அதில் வருதுன்னு அது ஒரு இது எல்லாமே பிரபஞ்சத்தில் ஒன்று இருந்தால் ஒன்று இருக்கும் அப்படி அதனால் இந்த பால் வந்து நான் உடம்புக்கு எலும்புக்கெல்லாம் சக்தி கொடுக்கறது பால் உடம்புக்கு இப்போ இந்த சில இயற்கை வைத்தியத்தில் சில பேர்லாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க லாக்டோ வெஜிடேரியன் அவங்களுக்கு பேர் லாக்டோ வெஜிடேரியன் வெஜிடேரியன்லேயே ரகம் இருக்குது அதில் ஒன்று லாக்டோ வெஜிடேரியன் இந்த லாக்டோ வெஜிடேரியனுக்கு வந்து இதை சாப்பிட மாட்டாங்க பால் குடிக்கக்கூடாது அவங்க என்னென்னா வந்து அதுக்கெல்லாம் ஒரு காலத்தோடு நிறுத்திடணும் அதுக்கப்புறம் பாலெலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து பால் சாப்பிட்றது வந்து ரொம்ப பாவமாக சொல்கிறாங்க ஆனால் வேதத்தில் வந்து இதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு அந்த நெய் பால் இதெல்லாம் வந்து வேதத்தில் சொல்லியிருக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிற நடைமுறை சொல்கிறதுக்கு சில வித்தியாசங்கள்லாம் வருகிறது அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் இருக்கட்டும் இந்த பால் சாப்பிட்டா இந்த உடம்புக்கு எப்படி சுண்ணாம்பு சத்து எலும்புக்கெல்லாம் பலம் கிடைக்குமோ எலும்பு தானே ரொம்ப முக்கியம் எலும்பு சரியாக இல்லைன்னு வச்சோங்க கூட எல்லாம் தொழானுருக்கும் உடம்பெல்லாம் வந்து அங்கங்கே கரெக்டாக பிடிச்சுட்டு இருக்குது எலும்பு தானே பிடிச்சிக்கிட்டு இருக்குது கரெக்டாக அது மாதிரி நம்மளும் என்ன புரிஞ்சுக்கலான்னா இது வந்து மனதிற்கு வலிமையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருக்கிறது எல்லையற்ற வலிமையை கொடுக்கிறது பகவத்கீதா சாஸ்திரம் நிறைய என்னது பகவான் ஒரு இடத்துல சொல்கிறார் தம் வித்யா எஸ்மின் ஸ்திதோ நுகேன குருணாப்பி விச்சாலியத்தை எஸ்மின் ஸ்திதோ நுகேன குருணாப்பி விச்சாலியத்தை குருணாப்பி துணை விசாலியத்தை எப்பேற்பட்ட கடுமையான துக்கம் வந்தாலும் அதிலிருந்து அவன் விடுபட்டு விடுவான் அசைக்க முடியாதவனைங்கிறார் ஆ பகவத்கீதைங்கிறது எத்தகைய துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை தா தரக்கூடியதாக இருக்கிறது கீதையில் பல இடங்களில் கிருஷ்ணர் வந்து கவலைப்படாத அர்ஜுனா கவலப்படாத அர்ஜுனா நிறைய சொல்கிறார் மா சுஜ சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி பாண்டவ மா சுச்சா கவலப்படாது அப்படின்னா என்ன அர்த்தம் tremendous strength. எல்லையற்ற வலிமை உள்ளத்துக்கு தரக்கூடிய ஆற்றல் இந்த பகவத்கீதை என்னும் பாலுக்கு இருக்கிறது இப்போ நீங்கள் வரிசையாக போட்டுக்கிட்டீங்கல்ல பசு மாடுகள் கன்று குட்டி பால் பாலை கறக்கிறவன் பாலை சாப்பிட்றவர்கள் அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேர் இங்கே சொல்லியாச்சு சர்வோபனிஷதோ காவா தோப்தா கோபால நந்தனா ரொம்ப அழகான பதம் போட்டார் இந்த கோபால நந்தனஹாங்கிற பதம் வந்து ஔச்சித்யம் அத்தீவ ஔச்சித்யம் அச்சி ஔச்சித்யம்னா உச்சித்தம் கோபால நந்தனஹா கோண்ணா பசுமாடு பாலன்னா காப்பவன் நந்தனஹான்னா சந்தோஷத்தை கொடுக்குறவர் பசுமாட்டை ஓட்டினவர் ஸ்ரீகிருஷ்ணர் நம்ம கதையில் படிக்கிறோம் என்ன பண்ணார் இடையன் சிசுபாலன் திட்டுறான் மாடு மேச்சவனை கூப்பிட்டு போய் சிம்மாசனத்தில் உட்காந்து வச்சு பூஜையாக பண்ணுறீங்கிறான் மகாபாரத்தில் சிசுபாலன் இடையன் யாதவன் அப்படின் எல்லாம் பேசுகிறான் அவன் அர்ஜுனனே சொல்கிறான் இந்த இதில் பதினொன்றாம் அத்தியாயத்தில் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேதம் ரொம்ப மன்னிப்பு கேட்குறான் உன்னை தெரியாமல் கண்டபடி பேசிட்டேனே கிருஷ்ணா எப்படியெல்லாம் பேசினே உன்னை மன்னிச்சுக்கோ மன்னிச்சிக்கோ மன்னிச்சிக்கோன்னு சொல்கிறான் நீ அப்பா மாதிரி அம்மா மாதிரி பித்தேவ சகேவ நிறைய சொல்கிறான் அர்ஜுனன் இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டா இந்த கோபால நந்தனஹா கோ என்றால் பசுக்கள் பாலன காப்பாற்றவன் நந்தனன்னா சந்தோஷம் கொடுக்குறன் அந்த கதையில் நம்ம என்ன படிக்கிறோம் கிருஷ்ணர் பாட்டுக்கு மாடெல்லாம் மேய்ச்சுன்னு ஃபுல்லாங்களை என்ன ரிலாக்சேஷன் பாருங்கள் பரமானந்தம் அவர் பாட்டுக்கு மாடு மேய்ச்சு அப்படியே காட்டில் எல்லாம் மாடெல்லாம் மேய்ச்சினு அதை நினச்சி பாருங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் இன்னும் இப்போ எல்லா ட்ராமாவிலேயும் இதாக இருக்குது நம்ம கிருஷ்ணர் வந்து ஆக்கிரமிக்காத பாட்டே கிடையாது கிருஷ்ணர் ஆக்கிரமிக்காத பாட்டோ நாட்டியமோ கிடையவே கிடையாது சின்ன எல்லாம் யாராக இருந்தாலும் சரி அதில் ஒரு அதில் ஒரு ரசம் தனியாகவே இருக்கு விசேஷமான ரசங்கள்லாம் இருக்குது இந்த பாட்டிலே சுவேல் மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை எல்லாம் கிருஷ்ணர் தான் அது யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து பாட்டு இருக்கோம் இது மாதிரி நிறைய சொல்லலாம் அப்போ கோபாலநந்தனுங்கிறதுக்கு நீங்கள் இன்னொரு அர்த்தம் பண்ணிக்கணும் கோபாலநந்தனுங்கிறது சாதாரணமாக இது மேலே இருந்தால் மாடு மேய்ச்சார் மாட்டை எல்லாம் காப்பாற்றினார் எல்லாேருக்கும் குஷியாக வச்சிக்கிட்டு இருந்தார் எல்லோரையும் வெண்ணெயெல்லாம் திருடி எல்லோருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லோரையும் குஷியாக வச்சுட்டு இருந்தார் அப்படி அர்த்தம் இல்லை அது ஒரு அர்த்தம் ஆனால் உண்மையான அர்த்தம்னா கோ என்றால் ஜீவர்கள் மக்கள் உயிர்கள் கோங்கிற சப்தத்துக்கு சாஸ்திரத்தில் இது மாத்திரம் அர்த்தமில்லை உயிர்கள் பாலன்னா காப்பாற்றுவர் உயிர்களை பாதுகாப்பவர் உயிர்களை பாதுகாப்பவர் மட்டுமல்ல கண்ணன் உயிர்களுக்கு பேர் இன்பத்தை வழங்குபவர் உயிர்களை பாதுகாத்து உயிர்களுக்கு பேர் இன்பத்தை வழங்கக்கூடியவர் பகவான் கண்ணன் ஆகையினால கோபால நந்தனஹா சர்வோபனிஷதோ காவா தோக்தா கரப்பவர் தோக்தா கோபால பார்த்த வ்ச்ச பார்த்தஹான்னா பிரிதாவின் மைந்தன் சரியா இருக்கு வத்சகாலும் ஏன் பார்த்தா அர்ஜுனகான்னு சொல்லப்படாதான்னு அது என்ன அதுக்கு எழுத்தெல்லாம் கணக்கு சொல்லப்படாது வேறு ஏதாவது சொல்ல முடியும் இல்லை பார்த்தஹான்னா குந்தியினுடைய புத்திரன் பிரிதாவின் மைந்தன் ஆகையினால பார்த்தா வத்சகா சுதீஹி போக்தா அனுபவித்தவர்கள் யார் அனுபவிக்கின்றவர் அனுபவிக்கின்றவர்கள் யார் என்றால் சுதீகி சிறந்த அறிவாளிகள் தங்களுடைய அறிவை தூய்மையாக வைத்திருப்பவர்கள் கீதா அமிர்தம் மகத்து துக்தம் கீதை என்னும் சிறந்த அமுதம் பால் மகத்துனா சிறந்த அர்த்தம் அது சொச்சுவை பொருட்சுவை எல்லாம் சொல்றோம் இல்லையா தமிழில் சொற்வை பொருச்சுவை அனைத்து ும் ஒருங்கே அமைய பெற்ற தூய்மையாக இன்னும் இன்னும் கொஞ்சம் சிலதெல்லாம் வரப்போகிறது அடுத்த ஸ்லோகத்தில் அனைத்தும் ஒருங்கே ததும்புகின்ற அமுதம் ஆக இந்த பாலை நாளுதோறும் பெருகலாம் மற்ற பாலை பரப்பிட்டா கூட இப்போ வந்து நான் இன்னும் ஒரு மணி கீதை சொல்கிறேன்னா கேட்பீங்களே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது எப்படி உடனே சொல்கிறது வீட்டுக்கு போகணும் சுவாமிஜி அங்கே பால்லாம் வந்திருக்கும் பால் காரம் வந்துருமா சித்பவன் சாமி ஒரு அழகாக ஒன்று சொல்லுவார் இந்த இடத்துல சித்பவன் சாமி என்ன சொல்லுவாங்கன்னா பாலை நேரே பெறுபவர்களுக்கு பசுவை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே உப் இந்த கருத்துக்கள் எல்லாம் இதிலேருந்து தெரிவதால் உபனிஷத்தை படிக்காவிட்டாலும் பரவாயில்லைவர் பகவத்கீதையே போரும்பா உபனிஷத்துக்களை எல்லாம் படித்து கஷ்டப்படுறத காட்டிலும் அது கட்டப்பட்டால் பாஷையில் மந்திரத்துக்கெல்லாம் கனெக்ஷன் தெரிகிறதுக்கு பதிலாக நேர பாலாக பொழிகிறது இப்போ நிறைய பேர் பாருங்கள் நான் கூட நான் சில பேர்ட்டெலாம் கேட்டேன் முந்திலாம் மாடு வச்சுருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க இப்போவே ஆரோக்கியம் கிடைக்குது ஆரோக்கியம் நிறைய வந்திருக்கு வரிசையாக வண்டி வண்டியாக வருது என்னத்துக்கு இந்த அவஸ்தை பசு மாட்டை அதுக்கு வைக்க புல்லை போட்டுக்கிட்டு அது கிடச்சிதா புல் வந்ததா வல்லையா மழை பெய்யலன்னா நெல் விளையாது நெல் வைக்கல் புல் கிடைக்காது இதெல்லாம் எல்லாம் கிடைச்சாலும் ஆள் கிடைக்காது சாணி அழுறது யார் இத்தனை சிரமம் இருக்குது இது அப்புறம் வந்து அந்த பால் வந்து பால் வந்ததை கடை எடுத்து வச்சு அதை காப்பாற்றி அதை வந்து இது பண்ணி ஒரே நச்சு வேலை நச்சு தொந்தரவு நம்ம அப்போ தான் ஏதாவது மெகா சீரியல் பார்த்துட்டுருக்கோம் அந்த அந்த நேரம் பார்த்து இந்த இடஞ்செல்லாம் வந்துடும் ஆக என்னால இப்போ என்ன ஆகிடுறதுன்னா இங்கேயே தான் வந்து இது ஆசிரமத்துலேயே தான் சொன்னாங்க எங்கிட்ட சொன்ன முந்தி ஏழு எட்டு மாடு வச்சுருந்தோம் எல்லாம் வந்து சொன்னாங்க சுவாமிஜி இது ரொம்ப பெரிய உபத்திரமாக இருக்குது வேண்டாம் மாடு மா பால் வாங்கிடலாம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்களோ தெரியாது எனக்கு ரெண்டு மாடாவது ஆசிரமத்தில் இருந்தே ஆகணும் அது மாடு பாலுக்காக இல்லை மாடு ரெண்டும் இருக்கணும் ஆசிரமத்தில் ஒரு ஆசை முற்ற சாமியாருக்கு இதுவில் ஒரு ஆசை என்னால் இருக்கட்டும் ஆசிரமம்னு இருந்தால் பசுமாடுன்னு இல்லைன்னா என்னது பசுமாடு இருக்கணும் அப்போ சாமியார் பட்டாட்டோ பார்த்தோம் ஐஎம் சம்சாரஹான் மாதிரி எலியும் இருக்குது பூனையும் இருக்குது இங்கே பூனை பெரிய குடும்பமே இந்த ஆசிரமத்தில் இருக்குது பூனை இருக்குது நாய் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு வந்து அப்பப்போ அதுவும் நமக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துக்கலாம் இல்லாட்டி எப்படி எப்படி கணக்கு பண்ணுறது இல்லை எல்லாம் இருக்கணும் ஆக இது வந்து கீதா அமிர்தம் மகத்து துப்தம் சாமி சொல்லுவாங்கன்னு சொன்னேன் நேரே பாலை பெறுபவர்களுக்கு பசுவை வளர்க்க வேண்டிய சிரமங்கள் இல்லை அதுபோல் உபநிஷதங்களுடைய கருத்துக்களை பிழிந்து தருகிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆகவே இந்த பகவத்கீதை வந்து பகவத்கீதையினுடைய ஸ்வரூபம் என்னங்கிறது சொல்லுது கீதாயாக ஸ்வரூபம் உபநிஷத் சாரம் உபநிஷத் சாரமாக பகவத்கீதை விளங்குகிறது அது வந்து மோக்ஷ சாஸ்திரம்ங்கிற கருத்தும் சொல்லப்பட்டது இதன் மூலமாக அமிர்த்தம் மகத்து துக்தம்னு சொன்னதுனால ஒப்பு உயர்வு அற்ற முக்தியை தரும் ஞானம் பால்னால் இந்த இடத்துல ஞானம்னு அர்த்தம் பால் இஸ் ஈக்குவல் டு ஞானம் அதனால் நமக்கு வந்து ஞானம் ஏற்படுகிறது ஆக இந்த ஸ்லோகத்துக்கு இன்னும் நான் ஒரு பத்து நிமிஷம் பேச போகிறேன் இந்த இந்த ரெக்கார்டில் வந்து இன்னும் பத்து நிமிஷம் பேசலாமா எழுபது நிமிடம் எடுத்து அது சௌரியமாக இருக்கும் அதனால் இன்னும் பத்து நிமிடம் நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறேன் இப்போ என்னெல்லாம் பார்த்துட்டோம் பாருங்கள் ஸ்ரீமத் பகவத்கீதா ஸ்துதி பகவத்கீதா தேவி ஸ்துதி ஸ்ரீ வேதவியாச ஸ்துதி ஸ்ரீ கிருஷ்ணஸ்துதி பகவத்கீதாயாக ஸ்வரூப ஸ்வரூப ஸ்மரணம் பகவத்கீதையினுடைய ஸ்வரூபத்தை நினைக்கிறோம் அதனுடைய ஸ்வரூபம் அதனுடைய தன்மை எத்தகையதென்றால் உபநிஷதங்களுடைய சாரமாகவும் மோட்சத்தை தரக்கூடிய ஜானர ரூபமாகவும் அந்த சாஸ்திரம் விளங்கி கொண்டிருக்கிறது இனி அடுத்த ஸ்லோகம் ஸ்ரீகிருஷ்ணனுக்குத்தான் ஸ்தோத்திரம் பண்ணு ஸ்ரீகிருஷ்ணனைத்தான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறது ஆனால் இங்கே ஒரே ஒரு விசேஷம் என்னென்னா ஜகத்குரு ஸ்ரீகிருஷ்ண ஸ்துதி அவ்வளோதான் சுருக்கமாக சொல்கிறதுக்கு ஏற்கனவே இந்த கருத்து இருந்தாலும் ஜகத்குரு ஸ்ரீ கிருஷ்ணஸ்துதி திரும்பவும் கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் செய்கிறது இந்த ஸ்லோகம் வசுதேவ சு கம்சானூர மர் தேவகி பரமானந்தம் ந்தே ஜரும் வசதேவ சும்ம்சாணூரமர் பரமானம் கிருஷ்ணம் வந்தே கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு நம்ம மூணாவது ஸ்லோகம் படிக்கிறபோது கிருஷ்ணாய நமகான்னு சொன்னோம் அது வந்து சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் நாலாம் வேற்றுமையில் கடவுள் பெயரை சொல்லி நமகான்னு சொன்னோம் இங்கே என்னென்னா இரண்டாம் வேற்றுமையில் வந்து வேற்றுமைங்கிறது தமிழ் உருப்பு தமிழ் இலக்கணத்தை சொல்கிறேன் நான் இலக்கணத்தை நான் விட்டுடுங்கோ கிருஷ்ணம் வந்தே கிருஷ்ணரை வணங்குகிறேன் முதல்ல சொன்னது கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் இப்போ கிருஷ்ணரை வணங்குகிறேன் கிருஷ்ணர்னா என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எப்பேற்பட்ட கிருஷ்ணர்னா ரொம்ப முக்கியம் ஜகத் குருஹூ இன்னைக்கும் கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய வாக்கியங்களை வச்சுருந்தானே பாடம் படிக்கிறோம் நாம் ஆகையில் ஜெகத்துக்கு குருவாக இருந்தவர் இன்னும் குருவாக அவர் மறைமுகமாக குருவாகத்தான் இருக்கிறார் குருக்களுக்கெல்லாம் குருவாக இருக்கிறார் சன்னியாசிகளெல்லாம் இந்த சாத்துர் மாசிய பூஜை பண்ணுற முக்கியமான குருமார்களில் ஒருவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு இருபத்தி பேருக்கு பூஜை இருக்கு சன்னியாசிகள் பண்ணுற பூஜை குரு பூர்ணிமா அந்த இருபத்தி நாலு பேரில் ஸ்ரீகிருஷ்ணருக்கு முக்கிய பரம முக்கியமான ஸ்தானம் இருக்கிறார் ஆக அந்த ஸ்ரீகிருஷ்ணர் ஜகத்குருவாக விளங்குகிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் முதல்ல வந்து கம்சனை வதம் பண்ணினதோ இந்த குழந்தையாக இருக்கிற போதே சக்கட்டாசுர பஞ்சனாக திருணீகிருத்த திருணா அந்த அசுரனை கொன்றதோ செக்கட்டாசுர பஞ்சனாக இருந்ததோ அதெல்லாம் ஒரு லெவல் கம்சனை கொன்றது அப்புறம் துரியோதனன் எல் துரியோதனெலாம் நம்ம நிறைய சிசுபாலனை இவங்களெல்லாம் வந்து துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் பண்ணினதெல்லாம் ஒரு லெவல் ஆனால் கிருஷ்ணர் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது விசேஷமாக சொல்லப்படும் கிருஷ்ணருக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா நான் வந்து உபதேசம் பண்ணுற ஒரு பாக்யம் நமக்கு கிடச்சிதேன்னு சந்தோஷப்பட்டாரான் அர்ஜுனன் பிரார்த்தனை பண்ணின உடனே அர்ஜுனன் வந்து நமஸ்காரம் பண்ணி எனக்கு உபதேசம் பண்ணுன்னு சொல்ல போகிறான் அப்படி சொன்ன உடனே கிருஷ்ணருக்கு ஆஹா நம்மகிட்டயும் பாடம் கேட்குறதுக்கு ஒரு ஆள் வந்தானே நம்மகிட்டையும் பாலம் இத்தனை நாளாக யாருமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கு ஒரு ஒரே சந்தோஷமாக அப்பா அது வந்து வைஷ்ணவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள் ஆச்சாரியத்துவம் சித்தித்ததே என்று அவன் சந்தோஷப்பட்டான் அப்படின்னு வைஷ்ணவர்கள் அது ரொம்ப பிரசித்த விசேஷமாக சொல்லுவார்கள் ஆச்சாரியத்துவம் ஆச்சாரியனாக இருக்கும் தன்மை தனக்கு கிடைத்ததை பெருமிதம் கொண்டான் கண்ணன் அப்படி சொல்லுவான் அதை நான் பிறகு சொல்கிறேன் இல்லை ஜகத்குரு ஸ்தானத்தில் இருக்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவர் வரும் துவாரகாநாதன் இல்லை சத்தியபா சத்யபாமா ருக்மிணி பதி இல்லை பாமா பதி மாத்திரம் இல்லை அவர் அவர் ஜகத்குருவாகவும் இருக்கிறார் அதனால தான் அவர் அவதாரம் எத்தனை ரோல் பாருங்கள் கிருஷ்ணரோட ரோல் இந்த ரோல்னால் பாத்திரங்கள் கிருஷ்ணர் சிறுவயதுலேருந்து கடைசி வரைக்கும் அவர் கொண்டிருக்கிற எண்ணற்ற பாத்திரங்கள் அவதாரமாக இல்லைன்னா பண்ண முடியாது நம்மளும் ரோல்லாம் நிறைய இருக்குது நம்மளும் ஒரு அவதாரம் தான் ஆனால் அதெல்லாம் உத்தமமான பாத்திரங்கள் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற ஸ்தானங்கள் எல்லாமே அத்தியுத்தமமான பாத்திரங்கள் ஆகையினால் ஜகத்குரும் ஸ்ரீகிருஷ்ணம் வந்தே அது மாத்திரமில்லை அவர் என்னெல்லாம் பண்ணினார்னா அவர் அவர் என்ன பண்ணினாருங்கிறது இல்லை அவர் எப்படிப்பட்டவர்னா வசுதேவ சுத்தம் வசுதேவருடைய புத்திரன் அது வசுதேவ புத்த சுதம் வசுதேவ சுத்தம் கிருஷ்ணம் வந்தே அது மாத்திரமில்லை வசுதேவருக்கு சுதன்னர் புத்திரன்னர் அப்படின்னா தேவகி பரமானந்தம் இந்த தேவகிக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் இன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு என கடவுளே தனக்கு குழந்தையாக பிறந்தால் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் என்ன தவம் செய்தனே யசோதான்னு பாடுறாங்க அது மாதிரி தேவகி வந்து தேவகிக்கு வந்து அந்த குழந்தையை பார்த்துட்டு இருக்கிற குழந்தையாக ரூபத்துட்டு இருக்கிற போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வளர்ந்து பெரிய ஆளாகிறபோது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் எந்த அம்மாவுக்கும் தன் குழந்தைய அப்படி பார்க்குற போது அது அந்த ஆனந்தம் அவளுக்கு தான் தெரியும் நம்ம வேணால் வார்த்தையில் எழுதலாம் தேவகி பரமானந்தம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கலாமே தவிர அந்த அம்மாவுக்கு அவளுக்கு தானே தெரியும் அந்த ஆனந்தம் பரமானந்தம் பரம ஆனந்தம் சாதாரண ஆனந்தத்துக்கும் இந்த ஆனந்தத்துக்கு வித்தியாசம் இருக்குது எப்போதுமே ஒரு நாளும் ஆனந்தத்தில் குறைவே இல்லாமல் ஆனந்தத்தை கொடுக்குற சக்தி உடையவர் இறைவன் அல்லவா இறைவன் எப்போவும் ஆனந்த ஆனந்த பிரதாயக்கா ஆனந்ததா இல்லை பரமானந்தம் கிருஷ்ணம் வந்து அப்புறம் இன்னொன்று கம்சானூர மர்தனம் அம்மா அப்பாவுக்கு ஆனந்தத்தை கொடுத்தார் அதாவது சிறந்த இது சொல்லப்போனால் குல விளக்கு நல்ல குடும்பத்துக்கு நல்ல குழந்தை அழகான குழந்தை அம்மா அப்பாவுக்கு பிரியமான குழந்தை அம்மா அப்பா பிரியம் வைத்த குழந்த அம்மா அப்பாவுக்கு பிரியத்தை அம்மா அப்பா பேரில் பிரியம் வச்சிருக்கிற குழந்த சொல்லப்போனால் குடும்பத்தில் சிறந்து விளங்கியவர் அது மாத்திரமில்லை சமுதாயத்திற்கு த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அறக்கர்களை கொன்றவர் தன்னுடைய குடும்பத்திற்கு மட்டும் நன்மை செய்தவர் அல்ல வருங்க எவ்வளோ அழகிற்கு வருங்க இதில் அப்புறம் சமுதாயத்தில் யாரெல்லாம் தீமை செய்கிறார்களோ அவர்களெல்லாம் அழித்தவர் கம்ச சானூர மர்தனம் கிருஷ்ணம் வந்தே அது மாத்திரமில்லை நல்லவர்களுக்கெல்லாம் மேலும் என்றென்றும் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக உபதேசம் செய்தவர் ஜகத்குரு மூணு இது குடும்பத்துக்கு நன்மை புரிந்தவர் சமுதாயத்தில் தீமைகளை அழித்தவர் நல்லவர்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்தவர் ஆகியதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் சமுதாயத்துக்கு நல்லதெல்லாம் பண்ணினவர் அது மாத்திரமில்லை கடைசியாக தேவம் மிகவும் ஒளி பொருந்தியவர் பிரகாஷ் சொரூபமான சைத்தன்யஸ்வரூபமான சுத்த சைத்தன்ய சுரூபமான எல்லாம் சொல்லலாம் இல்லை ஸ்வரூபமான அந்த கிருஷ்ணரை நான் நமஸ்காரம் செய்கிறேன் வசுதேவ சுத்தம் கிருஷ்ணம் வந்தே கம்சாரணூர மர்தனம் கிருஷ்ணம் வந்தே தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே அடுத்தது ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே தேவம் கிருஷ்ணம் வந்தே இல்லாட்டி கிருஷ்ணம் தேவம் வந்தே அப்படி வந்தேன்னு சொன்னால் நமஸ்காரம் பண்ணுகிறோம் வந்தே மாத்திரம்னு சொல்கிறோமோ இல்லையா வந்தே அந்த அர்த்த திருஷ்ணம் இந்த அளவிலே இந்த ஸ்லோகங்களுக்கு பொருள் சொல்லுவதை நிறைவு செய்கிறேன் இன்னும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஸ்லோகங்கள் இருக்கின்றன இதுவரையில் நாம் வந்து இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஸ்லோகங்களுக்கு பொருள் பார்த்துருக்கிறோம் இன்னும் நான்கு ஸ்லோகங்களுக்கு பொருள் பார்க்க வேண்டும் அடுத்த அந்தர்யோகத்திலே அந்த ஸ்லோகங்களை படித்து பொருளை உணர்வதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்ய என்று மனமாற பிரார்த்தனை செய்து பொறுமையாக நீங்கள் எல்லாம் செய்து தூக்கத்துக்கு சாப்பிட்றதை விட்டு சாப்பிட்றதுக்கு பிறகு தூக்கத்தை எல்லாம் தியாகம் பண்ணி நல்லா கேட்டதுக்கு நான் நன்றாகவே உங்களை வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் ஹரி ஓம் ஓம் பிரபன்னாயி वेत्र गीता अमृत दुहे ओम ओम शांति शांति शांति शांति शांति ேற்றேக்காணமுதா நமதி Oh